اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اوذ بالله من الشيطان الرجيم من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مظموما مذحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا قل لنمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محلورا صدق الله لذين قال النبي صلى الله عليه وسلم من كانت نيته الآخرة جمع الله له شمله وجعل في قلبه غناه وأسته الدنيا وإراغمه படைத்து பரிபாலித்து பாதுகாக்க கூடிய அல்லாஹுக்கே சொந்தமானதாகும் என்றேற்றமும் எங்களுடைய தலைவர் கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண்ணியும் அப்பால் உங்களுக்கும் கட்டளிகின்றேன் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹு நெல் அடியார்களே அல்லாஹ் இந்த மனிதனுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அல்லா செய்திருக்கின்றனர் உலகத்திலே எத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஏற்பாடுகளும் இந்த மனிதர்களுக்காக வேண்டித்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அல் குரானிலே அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லியிருக்கின்றார் வேளாண் சகோதரர்களே அல்லாஹின் நலரியார்களே இந்த மனிதன் என்றால் இந்த மனிதன் அல்லாஹு தாலா இந்த மனிதனை படைத்த ஒரு நோக்கம் இருக்கின்றது அந்த நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கும் வரை இந்த உலகத்தை அல்லாஹு தாலா வைத்திருப்பான் எப்பொழுது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் கூட இல்லையோ அன்று அல்லாஹு தாலா இந்த வானம் பூமியை அடித்து நொறுக்கி சுக்கு விடுவார் அல்லாஹு தாலா குரானில் இந்த விஷயங்களை தெளிவாக அது குரானின் மூலம் அல் ஹதீபின் மூலம் விளங்கப்படுத்தி அல்லாஹு என்ற வார்த்தையை சொல்வதற்கு ஒருவர் கூட இந்த உலகத்திலே இல்லை என்றால் அல்லாஹின் நினைவு ஞாபகப்படுத்தக்கூடியவர் ஒருவராவது இந்த உலகத்திலே இல்லை என்றால் அன்று அல்லாஹு தாலாத்திலே நாளை உருவாக்கி விடுவான் இந்த வானம் இடிந்து பூமியிலே விழுந்துவிடும் இந்த சூரிய அப்படியே அது சுக்கு நூறாக்கப்படும் இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்துவிடும் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைகளை பஞ்சி பஞ்சாஹ பறக்க செய்வான் இந்த கடலை நெருப்பாக ஆவியாக நாக்கி விடுவான் அது மாத்திரமல்ல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக பூமியை அல்லாஹு அதிலே ஒரு ஆட்டத்தை அசைவை அல்லாஹி விடுவான் நில நடுக்கத்தை அல்லாஹ் உருவாக்கி விடுவான் முழு உலகத்துடைய பூமியையும் அல்லாஹு தாலா உசுப்பி அசைத்து இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்கள் இன்று முன்வைத்து பில்டிங்குகள் கட்டடங்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் ஜான் உலகத்திலே டெக்னாலஜியிலே சகோதரர்களே நாங்கள் தான் டாப் லெவலில் இருக்கின்றோம் நாங்கள் உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய கூடியவர்களையும் அல்லாஹு தல பிச்சு எடுக்க வைப்பான் அல்லாஹ் மிகப்பெரியவன் சக்தி வாய்ந்தவன் அல்லாஹோடைய முட்டினவர்கள் யாரும் இந்த உலகத்திலே மிஞ்சிருந்ததில்லை இதற்கு பின்னாலே யாரெல்லாம் முட்டுவார்களோ அவர்களையும் அல்லஹு தாலா அழித்து ஒழித்து விடுவான் அல்லாஹு தாலாவுடைய சக்தியை மிஞ்சி ஒரு சக்தி இந்த உலகத்திலே கிடையாது அல்லாஹு தாலா பிராந்தை சொல்லி எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அல்லாஹு சொல்கின்றான் அப்படி கேட்டவர்களுடைய அட்ரஸை இல்லாமல் ஆக்கிவிட்டோம் அவர்களுடைய தரிசனங்களை படித்து பாருங்கள் அல்ஹா حقتم الحق وما ادراك ما الحق كذبت ثمود وعاد بالقارعه فاما ثمود فاهلاكوا بالطغيا وعما عاد فاهلاكوا بريح صرصر العاتيه صخرها عليهم سبع عليا وثمانية أيام حسوما فتر القوم فيها صرعا كأنهم عجاز نخل خافية فهل ترى لهم من باقية الله قرآن لك ترد ترنجل شروع هذه راسي فلقل لك ருசிப்பதற்கு அல்லாஹிரங்கள் யாரெல்லாம் அல்லா சொன்னார்களோ அல்லா அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினான் அவர்களை எப்படி அல்லாஹ் சங்கைப்படுத்தினான் அதையும் சொல்லியிருக்கின்றான் முன்னோர்களில் யாரெல்லாம் பிரபுக்கு மாற்றமாக வாழ்ந்தார்களோ அல்லாஹ் அவர்களை எப்படி அழித்தொழித்தான் அவருடைய சம்பவங்களை சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே இந்த ஆட்கூட்டத்தை அல்லாவு தால சொல்லும் சொல்கின்ற அவர்கள் அவர்கள் அவர்களை போன்று அவர்களை போன்ற சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் படைக்கப்படவில்லை அப்படியா வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் சொல்கிறார் நாம் அவர்களை அடித்ததை அவர்களை அழித்தொழித்ததை பெரிய வானத்தில் இருந்து பெரிய பாராம் கல்லுகள் வந்து தலையில விழுந்து போத்தாக இல்ல காற்றால் அடித்தோம் காற்றை கொண்டு அவர்களை நாங்கள் அடித்து அழித்தொழித்தோம் அல்ல சொல்றோன் அந்த ஆட்டத்தை தொடர்ச்சியான அந்த காற்றை கொண்டு நாங்கள் அழித்தோம் அந்த தெரியுமா அதையும் எங்கேயும் பதிவாக இருக்காது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேற எந்த அமைப்புகள் மார்க்கால எல்லாம் அடித்து இருக்குது ஆனால் இஸ்லாத்திலே அல்லாஹூ தலா இதை செய்தாலும் அதை சொல்லி காமத்து வரைக்கும் அதை அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான் இந்த ஒரு ஒரு நூக்கோத்தா ஒரு டாக்டருடைய கூட யாரும் டாக்டரையும் கூட யாரும் மாற்ற முடியாது வேளாண் சகோதரர்களே அல்லாஹின் நல்லதார்களே பெரியவர்களே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த தருத்திரங்கள் சம்பவங்கள் அல்லா நடத்தியவைகள் சொல்லி காட்டுகின்றான் நாங்கடைய வேகத்தை கூட்டினோம் ஏழு இரவு எட்டு பகல் காற்றை அடிக்க வைத்தோம் அவர்கள் எப்படி அழிந்து தெரியுமா எப்படி அழிஞ்சாங்க பெரியான மரங்கள் அடித்துக் கொண்டு விழுவதை போல விழுந்தார்கள் அவங்கள யாராவது மிஞ்சிருக்கிறாங்களா தருத்திரங்களை படிச்சு பாருங்க சும்மா ஊர்ல போன போன வந்த பொய் தருத்திரங்களை பொய் சம்பவங்களை படிச்சு ஏமாந்து கொண்டிருக்கிறீங்க நாடகம் கேட்க டைம் டிராமா பார்க்க டைம் இருக்குது ஹதீஸ் படிக்க நேரம் இல்ல புரான் ஹதீஸ் சொல்லப்பட்ட சரித்திரங்கள் சம்பவங்கள் படிப்பினைக்குரியது பாடம் படிக்க வேண்டியது சும்மா இந்த டிராமாக்களை பாத்தி பொய்ய அதை அலங்கரித்து அதை காட்டுறது அதுக்கு டைம் கொடுக்கிறதுக்கு நேரம் இருக்குது அதுக்கு முன்னால எல்லாரும் கூடி இருந்து குட்டி எல்லாம் பார்க்க தயார் இந்த பொய் சம்பவங்களை படிக்க ஏமாந்து சகோதரர்களே நல்ல உண்மையான திருத்திரங்கள் அல்லாஹால சொன்னவைகள் அல்ல அதுல படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் வீடுகள்ல ஒரு ஓதப்பட வேண்டும் வீடுகளில் வாசிக்கப்பட வேண்டும் குடும்பத்தில தலைவர்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் சம்பாரிச்சு அவரு தான் வீட்டுக்கு தேவையான சாப்பிட்டு தட்டி வாங்கி கொடுக்கிறேன் அவர் தான் அவர் தான் அதே பொறுப்பு அதே போல ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் மனைவி மக்களோட அவர வாய்ப்போட அவர பிள்ளைகளோட இருந்து மார்க்க விஷயங்களை பேசணும் கேட்கிற பயான்களை போயிட்டு வீடுகளை சொல்லணும் இப்படி சொன்னாங்க இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லணும் உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓடி காட்டப்படக்கூடிய இந்த புரான் அதீச வீடுகள்ல நீங்க ஞாபகப்படுத்துங்க அத நீங்க எடுத்து சொல்லுங்க இந்த அல்லாஹு சொல்ற எனவே ஒவ்வொரு வீட்டிலையும் சரித்திரங்கள் சம்பவங்கள் எடுத்து சொல்லப்படணும் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் டைம் ஒதுக்கி உள்ளே இருந்து ஒவ்வொரு உண்மை வாப்பாவும் நாங்கள் நல்ல விஷயங்களை பேசிக்கொள்வோம் எல்லாருக்கும் தேவையிலான சோதனைகளே வெறும் பிள்ளைகளை பெற்று வெறும் உலக படிப்பை மாத்திரம் அதோட நல்ல ஒழுக்கத்தை மார்க்கட்ட நல்ல பண்புகளை இஸ்லாமிய அமைப்புல பிள்ளைகளை வழி நடத்துற பெரியோர் பொறுப்பு பெற்றோருடைய பொறுப்பு பிள்ளைகளுடைய துனியாவுக்கு நாங்க பொறுப்பு இல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல பெரிய பெரிய வீடுகளை கட்டி நிறைய காணி சொத்து சொத்துக்களை எடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் வச்சுட்டு போகணும்ன்றது கட்டாயம் நீங்க இருந்தா கொடுத்துட்டு போங்க அல்லா தான் என்னோட மனைவி மக்களை பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர் மேலான சகோதரே எவ்வளவு கோடி கணக்கு பிள்ளைகளுக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சவங்க அவங்களுக்கு தொலை நேரம் இருக்க அவங்களுக்கு நல்ல காரியங்கள் ஈடுபட நேரம் இல்ல எப்ப கேட்டாலும் விதி என்று சொல்லி சொல்லி உள்ள குட்டிகளுக்கு சம்பாதிச்சு வெறும் சொத்து செல்வங்களை மாத்திரம் கொடுத்துட்டு போன எத்தனையோ பேர் பிள்ளைகள் இன்றைக்கு பிச்சை வாங்கி கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம் சோழர்களை சொல்ல இருந்தா கொடுங்க இல்லாட்டி பிரச்சனை பிள்ளை குட்டிகளுக்கு மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சொத்து செல்வன் என்ன தெரியுமா அல்லாது அறிமுகப்படுத்தி கொடுக்கிறது அல்லாட கனெக்ஷனை அல்லாட தொட மனைவி மக்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறது அல்லாட நதி அதத்தான் செஞ்சாங்க அதைத்தான் சொன்னாங்க சாபாக்களுக்கு யாரெல்லாம் நல்ல உடுவாசல கொடி நல்ல காணிபூமியூடி நல்ல சொத்து செல்வங்களை கூட கஷ்டத்துக்கு பழக்கினாங்க அல்லாவின் பக்கம் திருப்பில்லை இது பகலாக மார்க்க அடிப்படையிலே அவர கவனங்களை திருப்பினாங்க இஸ்லாமிய அமைப்புல வாழ வச்சாங்க அதுலதான் எல்லா நிலைமையிலையும் அவரோட கவனங்களை செலுத்தினாங்க நான் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க நீங்க எல்லாம் பசியில பட்டணியில இருப்பீங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை உங்களுக்கு வறுமையா நான் பயப்படையில் எளிமையா நான் பயப்படையில் எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்குது உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலங்கள்ல அல்ல உலக பாக்கியங்களை அள்ளி அள்ளி தரப்போறான் உலகத்துல நல்ல வசதியை தரப்போறான் சொத்து செல்வங்கள் எல்லாம் தரப்போறான் அதைத்தான் நான் பயப்படுகிறேன் உங்களுக்கு வசதி வர ஆரம்பிச்சா உங்களுக்கு காசு பணம் வர ஆரம்பிச்சா நீங்க அந்த சொத்துல அந்த செல்வங்கள்ல இந்த துனியால அதுல முழுக்க கவனம் செலுத்தி அதுல முழுக்க ஈடுபட்டு மறந்து தீன விட்டுட்டு துணியாலே முழு கவனம் செலுத்தி அதுலேயே முழு ஈடுபாடும் நீங்க ஈடுபட்டு அல்லாஹு தால அதன் மூலம் உங்களைய அழிச்சு போடுவானோ என்ற பயம் தான் எனக்கு இருக்கிறது சொன்னார் உங்களோட வறுமையை பத்தி எனக்கு பயன் இல்லை நாடுகள் அனுபவிச்சு முழு உலகமும் அவங்கள்ட்ட பிக்ச எடுத்துக் கொண்டிருக்கிறேன் நாங்க தான் பெரிய சூப்பர் பவர் என்றாலும் பிக்ச எடுக்கிறது அங்கத்தான் வேற சகோதரர்களே அல்லாஹ் அன்றைக்கு செஞ்ச தியாகம் இஸ்லாமிய அமைப்புல வாழ்ந்தாங்க மார்க்கத்தை விட்டு கொடுக்க இல்லை நான் எதையும் விட்டு கொடுப்பேன் தியாகம் செய்வேன் பிள்ளைகளை தியாகம் செய்வேன் செல்வங்களை வீடு வாசல் எந்த காலி பூமி எல்லாத்தையும் நான் விட தயார் மார்க்கத்தை விடமாட்டேன் என்ற அந்த ஒரே கொள்கை அவங்க இருந்ததுனால அவங்க செஞ்ச தியாகத்தை வச்சு இந்த கீழ் அல்லாஹு தாலா அந்த நாடுகளுக்கு அல்ல அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தை முன்ன தியாகம் செய்வாங்க என்றா இஸ்லாமிய அமைப்புல அவங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்க என்றார் அல்லா பரம்பரைக்கு சாப்பாடு கொடுப்பான் பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பான் கல்ல மேலாண் சகோதரே அல்லாமே நல்ல பெரியவர்களே வீட்டுல எங்காயமெண்ட் அது நல்லதான் அமைய பொறுப்பும் உண்மை வாப்பாட பெற்றோருடைய கொடுக்க நான் சொல்ல வந்த விஷயம் வீட்டுல மனைவி மக்களோடு இருந்து இந்த சம்பவங்கள் இந்த சரித்திரங்கள் இந்த குரான் ஹதீஸ் பேசப்படணும் கேட்கிற பயான்கள் எடுத்து சொல்லப்படணும் இதுக்கு ஒவ்வொருத்தரும் டைம் ஒதுக்கணும் இது வெள்ளையோட போறதுக்கு தூங்கத்தான் வீட்டுக்கு வாறது சில சகோதரர்களுடைய நிலைமை கவலையான நிலைமை அவருக்கு மனைவி மக்கள் உள்ள குட்டிகளுக்கு டைம் கொடுக்க டைம் இல்ல நல்ல விஷயங்கள் ஒரு ஹயாத்த மவுத்துல ஈடுபட நேரம் இல்லை கேட்டா சொல்ற சம்பாதிக்கிறாரா இப்படி ஒரு சல்லி தேவையா இப்படி ஒரு சம்பாதிப்பு தேவையா மேலான சகோதரர்களே தீன மண்ணாக்கிக் கொண்டு ஆகலத்தை மண்ணாக்கி கொண்டு அல்லாத வெறுப்ப கோபத்தை சம்பாதித்துக்கொண்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாதிப்பு தேவையா வாழ்க்கையுடைய லட்சியம் வாழ்க்கையுடைய குறிக்கோள் பெரும் தள்ளித்தானா பெரும் பணம் தானா இல்ல வேறா சவர்கள் அது அல்ல எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறார் என்னோட ரிஸ்க்குடைய பொறுப்பல்ல எடுத்து இருக்கிறார் அதனால நாங்க சொல்ல இல்ல வீட்டுல இருந்து கொண்டிருக்க அல்லா தருவான் என்று சொல்ல இல்ல முயற்சி செய்யுங்க ஒரு ஒரு வருமானத்துக்கு ஒரு இல்லாம இஸ்லாத்துக்கு தடை இல்லாம ஒரு ஆண் அதிகத்துக்கு மாற்றம் இல்லாத முறையில நல்லா சம்பாரிங்க துனியாவை காரணம் காட்டாதீங்க இதத்தான் அல்லார்கிறான் அங்க சொல்றேன் உங்களோட தீனுக்கு அடிப்படையில இஸ்லாமிய அமைப்புல வாங்குறதுக்கு உங்களோட கடைய உங்களோட உங்களோட உங்களோட காரணம் காட்டவானு தொழிலோட உங்களோட பிசினஸ் எல்லாத்தோடையும் உங்களோட மார்க்கத்துல நீங்க விட்டு கொடுக்கிறாரி தொழுறத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க பள்ளிவாசல் கிட்டீஸ்ல தொழுவத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க பஸ் மாறும்பர்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க வேலை செய்யறோம் எங்களோட பஸ் அவர் எங்க எங்களோட முதலாளி அவர் எங்களுக்கு சொல்ல டைம் தாராது ஒரு நல்ல வேலையில இது டைம் தாராது இல்ல பெரிய நஷ்டம் அப்படி அப்படியெல்லாம் சம்பாதிச்ச என்ன மேலாண் சோழர்களே அது நிலைச்சி நிற்குமா தீனுக்கு மாற்றமா சம்பாதிச்ச பணம் நிலச்சி நிற்காது அல்லாத பொருத்தத்தோட அல்லாட சந்தோஷத்தோட அல்லாட உதவியோட சம்பாதிக்கக்கூடிய பணம் சொத்து செல்வங்கள் கொஞ்சமா இருந்தாலும் அல்ல அதுல வருத்தம் செய்வார் அத பல மடங்காக்குவார் அல்லாத பாதுகாத்து தருவார் அல்ல அதற்கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வார் எனவே கல்லியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே அல்லாவின் நல்ல பெரியவர்களே இந்த அடிப்படையில நான் சொல்ல வந்த விஷயம் அல்லாஹூ இந்த உலகத்துல முழு ஏற்பாடுகளையும் இந்த மனிதனுக்காக செஞ்சிருக்கிறான் மனிதனை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் இவருக்கு உதவியாயிருக்கும் எந்தக்கு அல்லாக்கு மாற்றமாக வாழக்கூடியவங்க உலகத்தை அதிகரிச்சிருவாங்களோ இதெல்லாம் எங்களுக்கு எக்தாக எங்களுக்கு எதிராக நிக்க இந்த காற்று வா இயலாதோ அதே காற்றால் அழிவை தண்டனையாக அமைப்பார் அல்ல செஞ்சான் செஞ்சு கொண்டிருக்கிறான் பின்னாலே செய்வார் அவனை எவ்வளவு தடுக்கோ நிறுத்தோ ஒன்றுமே இல்ல பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அதிகமான சகோதரர்கள் அவன பாட்டுல என்ன பயான பண்ணினாலும் நீங்க கணச்சி எங்கட காதல ஊத்தினாலும் நாங்க எங்கட போக்க மாத்திக் கொள்ள மாட்டோம் என்ற யோசனையில சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பயானே தேவையில்லை ஜும்மக்களே தேவையில்லை விளம்பப்படுத்தவே தேவையில்லை உடனே கிடைக்குது அல்லாட சித்தத்தில் இல்ல உடனே உடனே கொடுக்கிறது உடனே தண்டனையை அல்லா கொடுத்தால் எவ்வளவு பெரிய கூட்டம் வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கணக்கு எடுத்து முடிக்க நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறோம் பள்ளிவாசலுக்கும் கொடுக்கிறோம் மதுர சாக்களுக்கும் செலவழிக்கிறோம் பெரிய அளவுல உள்ளவங்க பெரிய அளவுல வட்டில ஈடுபடுறாங்க அதெல்லாம் வருவதில் வெளியே மறைமுகமாக அடிமட்டமாகற கண்ணியமான சகோதர்களே அல்லாவி நல்லடியார்களே நாங்க எல்லோரும் அல்லா பயன்படுவோம் அல்லா சோழ நாங்க பனிஷ்மெண்ட் தண்டனை உடனடியா கொடுத்த வேண்டாம் இந்த மண்ணுக்கு மேல ஒருவரும் இருக்க மாட்டாங்க நாங்க வாங்க தவறு செஞ்சான் அதே போல அல்ல சொல்றான் யாரும் இருக்க மாட்டான் எல்லாம் அழிஞ்சு ஒளிஞ்சி போயிடுவாங்க இவருக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள் காட்டில் புளிஞ்சி போயிடும் ஒரு மிருகமும் என்ன இல அஜலி முசம் மவுத்து வரைக்கும் டைம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் உங்களோட பாட்டுல போங்க கையுட்டு போங்க உங்களோட டைம் வந்த உடனே ஒரு காலம் எங்களுக்கு அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கருத்தை அதுக்குள்ள முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நன்மை கொடுக்கணும் நேரடியாக ஏற்பாடுகள் கவலை இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய மேல சோதர்கள் எனக்கு ஜிப்ரில் பயன் பண்ணினாலும் திருந்த மாட்டான் வேறான் வெளியமான சகோதரர்களே யாருக்கு திருந்த யோசனை இருக்கிறதோ அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் போதும் அது அவனோட வாழ்க்கையில பெரிய சேஞ்ச பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது எனவே இந்த ரேடியோக்களை அமைப்புகள் சந்தர்ப்ப சூழலும் வெளிநாடுகளுக்கு மார்க்கட்டை பின்பற்ற போறாரு அது கவலைக்குரிய விஷயம் எங்களுக்கு என்னடா ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு எடுத்து நடக்கலாம் அதனால நாங்கள் அந்த நாட்டுக்கு போறோம் அது போய் வேணாலும் கண்ணியமான சோல் அல்லா அந்நிய நாடா இருந்தாலும் அல்லாஹுக்கு இஸ்லாமிய அமைப்புல வாழ்றதுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழல் அமைச்சு தந்திருக்கிறார் ஆரம்ப காலங்களில் ஏதாவது தந்து கொண்டிருக்கிறது பறிக்கப்படுவது தவறால கடைசி கொண்டிருக்கிற எத்தனையோ பாக்கியம் இப்ப இப்ப கிட்ட காலங்கள்ல அதை புடுங்குறாங்க கையடிக்க வராங்க சகோதரர்களே எங்களை கையடிக்க வாராங்க காரணம் நாங்களே தான் வேற யாரையும் சொல்லல நாங்க இந்த நல்ல மக்களோட விசேஷமா எங்களோட நாட்டில் வாழக்கூடிய இந்த சகோதரர்கள் கனிமாய் இல்லாத சகோதரர்களா இருந்தாலும் நல்லவர்கள் நல்ல பண்புள்ளவர்கள் நன்றி உள்ளவர்கள் அதை அனுபவத்தில் நேரடியா எங்களுக்குள்ள பேசிக்கொள் வெட்கம் இல்லாம பேசுறோம் இல்ல பேச வேண்டிய நிலைமையும் அப்படித்தான் உண்மையும் அதுதான் எங்களை மன்னிக்க எல்லாத்திலையும் முன்ன இருக்கிறது எ பொயில களவுலு முள்ளு செய்து நாட்டுக்கோ அல்லது தனிப்பட்ட மக்களுக்கோ அல்லோட பயம் அச்சம் இல்லாம ஜாதி வேலையையும் செஞ்சு கொண்டு அதே சம்பாதித்திகள் சின்ன கொடுக்கிறார் அதை நல்ல மன்ன கொடுக்கிறது வந்து இருக்கு ஹராத்தாப்பட மண்ணா என்ன நடக்கும் வரட்டு மவுத்தி ஹராச சாப்பிட குடுத்து அவனும் சாப்பிட்டு மௌத்தான சொன்னாங்க அவனோட ஹோட்டல் நரகத்துக்குத்தான் போவோம் அந்த ஹோட்டல் நரகத்துக்குத்தான் தகுதி பொருத்த சில மாப்பாரு அதை பத்தி யோசனையே இல்ல ஒன்றுமே தெரியாத போல அவங்களோட பாட்டுல சமாளிச்சு நல்லத விளங்கிக் கொள்ளவும் தயாரில்லை கேட்டா அந்த தவறுகளை விடணுமே அதனால நல்லவங்களோட பழக தயாரும் இல்லை நல்ல பயான்களை கேட்கறதுக்கு தயாரும் இல்லை விளங்கித்தா செய்யணும் அதனால விளங்காமலே பாவத்தில் ஈடுபடுவோம் தவற ஹரா ஈடுபடுவோம் என்ற யோசனையோட சில சகோதரர்கள் யோசிக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த ஹராமாயிருந்தாலும் பரவாயில்ல நல்லா சம்பாதிச்சு அதுல இருந்து ஹலால் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி ஏமாந்து ஏமாந்து கொண்டு இருக்கிற ஒரு குற்றமும் இன்னைக்கு இந்த ஹராம் கவர்ச்சியானது பாட்டில் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறோம் பாவம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அதனால தான் இந்த நை கிளம்புக்கு போங்கோவுக்கு போங்க சொல்றேன் இழுப்பட்டுக் கொண்டு பெரியோரு கூட்டம் போகுது இங்காலையும் இருக்கிறார் அவரை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தா அங்கேயும் இருக்கிறார் ஜும்மாலையும் காண்றார் அங்கே காண்றார் ரெண்டு பேரும் அங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தவங்க சொல்ல விரும்புகிறேன் உம்மார் எத்தனையோ பேச பிள்ளைகளுக்கு வயசு வந்து அவனுக்கு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசு ஆகிட்டு இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க சொல்றாங்க எங்கட மகன் இன்னும் சின்ன புள்ள அவரு போன்ற பெரளி அவரு பண்ற கூத்து உம்மா வாப்பாக்கு தெரியாது மறைமுகமாக மகன் பூந்து விளையாட்டார் எல்லா ஜாதியும் செய்யறார் ஆனா வாப்பாட பார்வையில சீதேவியா இருக்கிறார் உம்மோட பார்வையில நல்ல பிள்ளையா இருக்கிறார் உம்ம வாப்ப மாறு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு முப்பது நாற்பது வரைக்கும் இருக்கிற காலம் அல்ல எவளோ எங்களுக்கு மகனுக்கு தகுதி விளக்கம் இருக்கிட்டா மகனுக்கோ மகனுக்கோ அவசரமா திருமணங்களுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கவும் ஆடம்பரமாக பெரிய அளவுல செய்யணும் கட்டாயம் இல்லை கல்யாணங்கள் சிம்பிளா செஞ்சு முடிக்க வேண்டிய ஒன்று இன்னைக்கு தலையில போட்டுக் கொண்டோம் வாரி போட்டுக் கொண்டோம் மரவ நாற்பது மரவ முப்பது மரவ எங்க வந்ததோ தெரியாது ஒரு ஹதியை தடையில் பொண்ணுக்கு ஒரு தகுதி மாதிரி அந்த மரபையோட சேர்த்து ஒரு நல்ல தொண்டையை அனுப்பி வைக்கிறாங்க இன்னும் நிக்காக நடக்கவும் இல்ல இப்பதான் அவங்களுக்குள்ள பேசிக்கொள்றதுக்காக கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க வார வருஷம் கல்யாணம் கணவன் மனைவி பேசிக்கொள் போன் அனுப்பி வச்சிருக்கிறாங்க யாராவது ஒத்தர் சொல்லிடுறாங்க இந்த பொங்கல புள்ள இப்படி இப்படி எல்லாம் தொடர்களை இப்படி இப்படி எல்லாம் என்று கேள்விப்பட்டவுடனே டிவோர்ஸ் கல்யாணம் நிக்காக நடக்க முடியும் எல்லாம் நடந்தது இதுல விளப்பம் இல்லாம இருக்கிறாங்க முந்தைய கணவன் மனைவியை சேர்த்து விட்டுறாங்க இப்ப லேட்டஸ்ட் கொழும்புல மக்கள் இடங்களை விடுவோம் இப்படித்தான் இங்கே அப்படியே பறவை கொண்டு போறது நாட்டுக்கு நல்லதும் போகுது கெட்டதும் போகுது நல்லது போனா சந்தோஷம் கணவன் மனைவிய கல்யாண அதாவது படம் ஹோல இருக்கு அழைச்சு கொண்டு போறாங்க அங்க குடும்பத்துக்கு முதலாவது அங்கத்தான் கண்டிக்கிறாங்க கணவன்ட குடும்பத்தார்கள் பெண்ணுடைய குடும்பத்தார்கள் சோழர்களே நீங்க யோசிக்கையும் மூலம் இருக்கிறது எல்லாம் இல்ல புதிய புதிய பாவங்கள் இறக்குமதி செய்யப்படும் வேளாண் தென்யமான சோழர்களே யாரையும் நோவிக்கிறது எங்கள நோக்கமே இல்லை யாரையும் குத்தி காட்டுறது எங்கள நோக்கத்திலே இல்லை ஆனால் தவறுகள் கண்டா அதை எடுத்து சொல்லப்படணும் அன்பாக இறக்கமாக மிக பணிவாகத்தான் சொல்றோம் இப்படியா அல்லாட நவி எங்களுடைய மார்க்கத்தை தந்துட்டு போவே இல்லையே பரிபூர்ணமான ஒரு இஸ்லாத்த மார்க்கத்தை அந்த அடிப்படையில எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது தானே அவ்வள இருந்து ஆசீர்வரைக்கும் ஆரம்பத்தை கல்யாணம் பேச போறீங்க ஒரு மாப்பிள்ள பாக்க போறீங்க ஒரு பொன் பார்க்க போறீங்கன்னா ஆரம்பத்திலே விரும்பப்படுத்தினாங்க எல்லாரும் எங்களுக்கு தந்த இந்த இஸ்லாம் ஈமான் இந்த குரான் இது உலகத்துக்கும் உள்ளதே நாங்க மக்கிய பிக்செடுக்க தேவையில்லையே எங்கடைய விளங்கணும் எ கல்யாணம் இஸ்லாம் கல்யாணம் செய்வோம் நாங்க ஏதாவது செய்வோம் ஏதோ அது வைக்க மையத்திலிருந்து வீச்சம் எடுக்க ஆரம்பிக்கும் அதனால அவசர அவசரம் அடக்கிறோம் அதையும் செய்வோம் அப்ப அந்நிய சகோதரர்களுக்கு அது நல்லதா படுவோம் இதே போல எல்லாமே நல்லது தான் முழு உலக மக்களுக்கு தேவையானது தான் இந்த அமைப்பு இந்த இஸ்லாமிய அமைப்பு தான் முழு மனித சமுதாயமும் நிம்மதியாசத்துக்குள்ள மொழ இதை நாங்க எடுத்து நடக்கவும் இல்லை இந்த அந்நிய சகோதரர்களுக்கு அதை எங்களை விளங்கப்படுத்தவும் இல்லை எங்களை பேச்சை விட முன்னோரும் எங்க நல்ல குணங்கள் எங்கட கடைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்தா அவங்க தொடர்ச்சியா விருப்பத்தோட வரணும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட வந்து அங்க டூப்ளிகேட் டூ சாமனம் அரிஜினல் அமைப்புல அது மாற்றமான சாமனமா இருந்தா வாங்கி கொண்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு போட்டு பாவிக்கக்கூடிய நேரத்துல அங்க அங்கிருந்து துவா வெளியாகுமா பதுவா வெளியாகும் இவங்க நல்லவங்க இவங்க உண்மையானவங்க ஒரு முஸ்லிம்க்கு தான் கொடுப்பேன் பகிரங்கமா சொல்றாங்க அந்த ஒரு முஸ்லீம வச்சு அவங்க சொல்றாங்க எல்லாரையும் அவரை பச்சு பாக்குறாங்க இஸ்லாத்தின் மீது ஒரு நல்லெண்ணம் வந்து இருந்துச்சு ரெண்டு பேர் நல்லா நடந்தாங்க மூணாவது ஆள் மாற்றமா நடந்தா வெறுப்பு வந்தது அவனை தடையாக நான் அமைஞ்சிருக்கிய மேலான சகோதரர்களே அல்ல நல்லே எங்களோட அகலா கவனம் செலுத்தோம் யாராவது குடும்பத்துக்கு ஒரு கடிமா ஒரு வேற ஒரு அமைப்புல இருந்த ஒரு கடிமா சொல்லாத ஒரு அமைப்புல இருந்த ஒரு சகோதரியோ சகோதரரோ கல்யாணம் முடிச்சு வந்துட்டாங்க அவங்கள சேர்த்துக்கொள்ள தயாரில்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கி தாழ்றாங்க என்ன நடக்கும் மேலான சோழர்களே ஏற்கனவே அந்த பொம்பளை பிள்ளைக்கு சொல்றாங்க கேவலம் எங்க அற்ப இன்பத்தை பூர்த்தி செய்வதற்காக யாரோடய பழகி அவங்களோட விஷயங்களை முடிச்சிட்டு சிலவங்க பிள்ளைகளை கையில குடுத்துட்டு அவங்க பாட்டுல அவங்களுக்கு இல்லாம போறாங்க இது இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய பெரிய அநியாயம் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு தடை அளிக்கக்கூடிய செயல்கள் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நானும் நீங்களும் வாழ்ந்துட்டு மௌத்தா வை போத இல்ல எங்களோட புள்ளே எங்களோட பரம்பர இந்த நாட்டில் நிம்மதியா வாழும் வேண்டாம் இப்படி விக்கிற ஹயாத்தோடு இருக்கிற நானும் நீங்களும் இதுல கவனம் செலுத்தோடும் சகோதரர்கள் நல்லவர்கள் அவட உள்ள நல்லெண்ணம் வரக்கூடிய முறையில கொடுக்கல் வாங்கல் எங்களை ஆக்கிக் கொள்ள பழகணும் எங்களை சகோதரர்களை அழைக்கும் அழைச்சி கெட்டத காட்ட கூடாது அவங்களுக்கு என்னட நல்ல அமைப்பை காட்டும் அவங்க என்னோட கல்யாணங்களுக்கு வந்து சுதா அவங்க சொல்லுவாங்க இதுதானே கல்யாணம் இப்படித்தானே கல்யாணம் செய்யணும் உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம் வரும் முஸ்லிம்களின் மீது இஸ்லாத்தின் மீது நல்ல எண்ணம் வரும் எங்களை சாப்பாடுகளுக்கு அவங்கள அழைக்கணும் அழைக்கா அல்லாட நபி எங்களுக்கு சொன்ன கருத்தை சாப்பாடு கொடுங்க நாங்க கொடுக்கணும் எல்லாம் எங்களுக்குள்ள நாங்கள் சேர்ந்து சேர்ந்து பூட்டி கூட்டி நல்லா மூச்சது அளவுக்கு சாப்பிடுறோம் நாங்கள் ஒரு அளவு சாப்பிட்டுட்டு மேலதிகமாக மற்றவர்களை அழைத்து சாப்பாடுகள் கொடுத்தா நல்லெண்ணம் வரும் ஒரு வருஷத்துல ஒரு தலைவையாவது ஒரு பெருநாள முன் வச்சாவது ஒரு சாப்பாடு ஊர்லையும் ஒவ்வொரு பள்ளிவார்த்தல்ல பொறுப்பளிக்கூடிய கிரஸ்டிமா இருக்கிறவங்க ஏரியா இருக்கிற நான் முஸ்லீம் சகோதரர்கள் எங்களுடைய நல்லவர்கள் அவங்களுக்கு நாங்க ஒரு சாப்பாடு ஒரு விருந்தோடு அவங்களோட நல்ல பழகினா அல்ல ஹித கொடுப்பாங்க நாங்க வாயால் நல்ல விளம்பரப்படுத்தோம் எங்கட எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண்மை சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அடிப்படையில் எங்கள கல்யாண காட்சிகள் எங்களோட குடும்ப வாழ்க்கை பொறுப்புகள் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே என்றாச்சமா நடக்க ஆரம்பிப்போம் என்றா அல்லா நியமத்துல பரிசெளித்தான் கடைசியாக நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட பரம்பரை கஷ்டப்பட வேண்டிய வரும் அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண்மை சகோதரர்களே அல்லா சுதகானுவா எங்களுக்கு தந்த இந்த பொறுமதியான கால அல்லா எங்களுக்காக செஞ்சிருக்கிறான் எனவே இந்த வாழ்க்கையை வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள தோப்பி உள்ள வெளிச்சமாக்கி தந்தருள் நல்ல மக்கள் எங்களை ஆக்கி வைப்பாயாக நீக்கி வை அல்ல குடும்ப பாடங்களை மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் போடப்பட்டு அந்த திட்டங்களை மாற்றி அமைப்பாயாக அந்த திட்டங்களை இறுதி முடிவைக்கிப்பா அ